ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமஸ்ரீபகவாச்சன்மார்ஜுனியம் சர்வெ பர்த்தகீஷர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு இங்கே பதில் சொல்றார் அர்ஜுனனுடைய கேள்வியை ஞாபகப்படுத்துறேன் உன்னுடைய பிறப்பு பிந்தையது விவசானுடைய சூரியனுடைய பிறப்பு முந்தையது நீ படைப்பின் தொடக்கத்தில் அவனுக்கு உபதேசம் பண்ணினேங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கிருஷ்ணா அப்படிங்குறத அர்ஜுனனுடைய கேள்வி பகவான் சொல்றார் மே ஜன்மானி பகுனி வியானி எனக்கு நிறைய சரீரங்கள் வந்துட்டு போயிருக்கு நானும் நிறைய சரீரம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார் தவைச்ச ஜென்மானி பகூனி வதீதானி உனக்கும் நிறைய சரீரம் வந்துட்டு போயிருக்கு நானும் நிறைய உடம்பு எடுத்திருக்கேன் நீயும் உடம்பு நிறைய எடுத்திருக்கேன் நீயும் நிறைய தரம் நானும் நிறைய தரம் பிறந்திருக்கேன் தானி சர்வாணி அகம் வேத நான் எத்தனை உடம்பை எனக்கு தெரியும் நீ எத்தனை உடம்பு எடுத்திருக்கேங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் நேத்த பரந்தப உனக்கு அது தெரியாது நீ எத்தனை உடம்பை எடுத்திருக்கேன்னு தெரியாது எனக்கும் எத்தனை உடம்பு சரீரம் பிறப்பு வந்துட்டு போயிருக்குன்னு உனக்கும் தெரியாது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் ஆனால் இதிலருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் கடவுளும் நிறைய தடவை பிறப்பு ஜீவர்களும் நிறைய சரீரத்தை எடுக்கிறார்கள் கடவுள் பிறக்கிறத அவ சொல்கிறோம் ஜீவர்களுடைய பிறப்ப நாம சாதாரணமாக ஜென்மா அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஜென்மாங்கிற சப்தம் அவதாரத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் ஜீவர்களுடைய சரீரம் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்கார் பகவான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் நாம் பிறக்கிற போதும் எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறது இல்லை நான் யாருங்கிற ஞானம் எனக்கு எப்போ இருக்கு அவதார மூர்த்திகளாகிய கடவுள் ஈஸ்வரன் பிறக்கிற போது ஜானத்தோடு பிறக்கிறார் அவர் எப்பவும் ஞானத்தோடு இருக்கிறார் ஆனால் அக்ஞானியான ஜீவன் பிறக்கிற போது அஜ்ஞானத்தோடு தான் பிறக்கிறான் எத்தனை உடம்பு எடுத்தான்னு தெரியாது இனி எத்தனை உடம்பை எடுக்க போறான்னு தெரியாது இது வந்து நம்ம சாஸ்திரத்தை சரியாக புரிஞ்சுட்டால் புரியும் ஆனால் இந்த இதில் நமக்கு ரொம்ப ஸ்ரத்த வேணும் ஆக அவதாரிறதும் நடக்கிறது நம்மளும் பறக்கிறோம் நம்ம பறக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது பகவான் பறக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா இயற்கையின் ஒழுங்குப்பாட்டுக்கு இடையூறு நேருகிற பொழுது இடையூரை நீக்கிறதுக்கு இயற்கையிலேருந்தே ஒரு சக்தி தோன்றி அந்த இடையூரை சரி பண்ணிட்டு போகிறது அதுதான் அவதாரம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம கண்ணிலேயே ஏதாவது ஒரு தூசு விழுந்துதுன்னு சொன்னால் உடனே கண்ணீர் தோன்றி அந்த தூசை வெளியில் நீக்கிடுறது உடம்புக்குள்ளே ஒரு தேவையில்லாத பொருள் போயிடுச்சுன்னா உடம்பு எப்படியாவது வெளியில் நீக்கிவிடும் அந்த நேரத்துக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வெளிப்பட்டு அதை நீக்கிறது நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் இது மாதிரி சமூகத்தில் எப்பெல்லாம் சிக்கல்கள் பிரச்சனைகள் தோன்றுகிறதோ அப்போ ஒரு பெரிய சக்தி அதிலிருந்து தோன்றி அதை சரிப்படுத்துறது பகவான் பிறக்கிறபோது ஞானத்தோடு பிறக்கிறார் அது மாத்திரமில்லை சமூகத்தை சரிப்படுத்துறதுக்காக இயற்கையினுடைய நியத்தையை ஒழுங்குபடுத்துறதுக்காக பகவான் எந்த சரீரம் வேண்டுமானாலும் எடுப்பார் ஆனால் ஜீவன் பிறக்கிற போது அஜானியாக பிறக்கிறான் சரீரத்தை எடுக்கிறான் பகவான் கர்மங்களை சரி பண்ணுறதுக்காக பிறக்கிறார் ஜீவன் ஏற்கனவே பண்ணின கர்மாவனாலையும் பிறக்கிறான் கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் சரீரம் எடுக்கிறான் இதை ஒட்டி இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோன்னு சொன்னால் பகவான் சொல்லியிருக்கார் இந்த சிருஷ்டியை தொடங்குற போது ஈஸ்வரன் நான் வேறு ஒரு சரீரத்தில் கொண்டு சூரியனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ இப்போ இந்த சரீரத்தில் கொண்டு உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படிங்குறதான் இதனுடைய சாரம் இதை தொடர்ந்து பகவான் இன்னும் அவதாரத்தினுடைய मही मही नाम श्री महिमये नूर्ण मनमार्द नक संग्रा पुण्य दिन सूर्य भगवान நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமான தேக ஆரோக்கியத்தையும் நல்ல ஆகாரத்தையும் கொடுக்கட்டும் அது மாத்திரமில்லை ஞான சூரியன் நம்முடைய ஹிரதயத்தில் நன்றாக பிரகாஷித்து நம்முடைய உள்ளத்தில் நல்ல குணங்கள்ங்கிற பயிரெலாம் விளைஞ்சு அந்த பயிரின் மூலம் நல்ல ஒரு ஆனந்தத்தை நாமளும் அனுபவித்து உலகத்துக்கும் அந்த ஆனந்தத்தை வழங்குறதுக்கு சர்வேஸ்வரன் பகவான்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 ஹரிவோம்